ம் திாமிகிகேந்திரம்ை பாஜன சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மாதமே மேவச்ச சாா் யமே ரிவிணம் மேவேவ நமோ விதிய சம்பிரதாய வம்சரிஷிபோ மஹோ நமோ குரு ோப்பளவரனோமஸ்மி சகநீகரே தேஜஸ்வினீ தூ விவிஷாவம்ாாந்த கஷத் முதல முதல்வீ முதல் உஷனவாஜ்வசம் ததௌ திய நச்சிகேத்த நாம श्रद्धा புச தகும்மக்குவே சோமியீத்தஜாந்திரந்தம்தேகா தான் சி தாத் சோவாச்ச பை மாம் தாசீதி திருத்தோவாச்சமீதி பிர பஹூநமேமி மத்தியமாக கர்வியம் எண்மயாத்திய கரிஷிய உபனிஷத் முதலில் கதைப்பகுதியை சொல்லுகிறது குருசிஷ்யர்கள் இணைகின்ற இணைவதற்கான ஒரு காரணத்தை சொல்லுகிறது இப்பேற்பட்ட சிஷியன் இப்பேற்பட்ட குருவினிடமிருந்து இப்பேற்பட்ட வித்தியையை கேட்டு பெற்றான் அதுதான் கதையோட விஷயம் ஆக நச்சிகேதனுடைய குலப்பெருமை சொல்லப்பட்டது நல்ல பண்பாடு நிறைந்த பரம்பரையில் வந்தவன் இரண்டாவதாக அவனுக்கு சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கிறது கல்ச்சர்டு ஃபேமிலி டோட்டல் அப்சல்யூட் இன் ஸ்கிரிபர்ஸ் பரிபூர்ணமான ஸ்ரத்தை சாஸ்திரத்தில் இருக்கிறது மகான்களுடைய வாக்கியத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல சுயமாக சிந்திக்கக்கூடிய சக்தியும் உடையவன் சாஸ்திரத்தை அனுசரித்து சிந்திக்கிறவன் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவிட முன்னிற்பவை அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் ஒரு மந்திரியானவன் தன்னுடைய புத்தியை சாஸ்திரத்தோடு வச்சிருந்தான்னா அவனுக்கு புரியாத விஷயம்னு ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் மதிநுட்பம் நூலொடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை அப்படி சாஸ்திரம் ஜோதிஷ்பிரகாசார்த்தம் தரிசனம் புத்திராத்மனகா தாபாம் நரசய யுக்தாபாம் பிரச்சரன் ந அபராத்தியென்று ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு சாஸ்திரம்ங்கிறது இந்த விளக்கு ஒளி மாதிரி சுய புத்திங்கிறது கண்ணு மாதிரி ஆக ஒரு புஸ்தகத்தை நான் படிக்கணும்னா வெளிச்சமும் வேணும் கண்ணும் சரியாக தெரியணும் சுய புத்திங்கிறது கண்ணு சரியாக தெரிகிற மாதிரி விளக்குங்கிறது அது வந்து சாஸ்திரம் சாஸ்திரம் ஜோதி பிரகாஷார்த்தம் தரிசனம் புத்திர் ஆத்மனா ஆத்மனா புத்தி தரிசனம் தரிசனம்னா அர்த்தம் இந்த இடத்துல திருஷ்யத்தை அனேன தர்சனம் இது கர்ணவியுற்பத்தி ஆகையினால அந்த தரிசனம் ஆத்மனா புத்தி தாபாம் நரசயுக்தாபியாம் எவன் ஒருவன் சுயபுத்தியையும் சாஸ்திரத்தையும் சேர்த்து வச்சுருக்கானோ அவன் அதை கடைப்பிடிச்சு தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிறார் பிரச்சரன் ந அபராத்திய பிரகர்ஷேண சரன்னு ந அபராத்திய நன்றாக அதை அனுஷ்டானம் பண்ணி தப்பு இருப்பான் துக்கப்பட மாட்டான்னு அர்த்தம் அது மாதிரி நச்சுக்கேத்க்கு சாஸ்திரத்துலேயும் ஸ்ரத்தை இருக்குது சிந்திக்கிற சக்தியும் இருக்குது அப்புறம் அந்த சிந்தனையை பார்த்தோம் மூணாவது மந்திரத்தில் இந்த மாதிரி பசுமாட்டை தானம் பண்ணினா அவனுக்கு விஸ்வஜித்து யாகத்தினுடைய விதி பூர்ணமாக தெரிஞ்சிருக்காங்கிறது சந்தேகம் இல்லாட்டி இந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆ இந்த மாதிரி கழட்டு பசுக்களை தானம் பண்ணினா அவனுக்கு சந்தோஷம் இல்லாத உலகந்தான் கிடைக்கும் சந்தோஷம் இல்லாதன்னா நம்ம ஆப்போசிட்டா போட்டுக்கணும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அமையும் ஆகையினால இதை எப்படியாவது நான் தடுக்கணும் அப்பாவுக்கு நான் இது எப்படியாவது சொல்லி தடுக்கணும்னு சொல்லி என்ன எந்த ரித்விக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு கேட்டான் அவர் ரெண்டு தரம் திரும்ப திரும்ப கேட்டவுடனே யாகசாலையில் கோபப்படுறது தப்பு சாதாரணமாகவே கோபப்படுறது தப்பு யாகசாலையில் கோவப்பட்டார் கோவப்பட்டு மிருத்யவேத்வா ததாமி அப்படின்னு கோபத்தில் சொல்லிவிட்டார் அப்போ உடனே இவன் யோசிக்கிறான் யமனுக்கு கொடுக்குறது அளவுக்கு நான் யமன் அவ்வளவு மோசமான சிஷியனாக நான் இப்படி யோசிக்கிறான் நான் அவ்வளவு மோசமான புத்திரனா அவ்வளவு மோசமான சிஷ்யனாக நான் அப்படி இல்லையே ஏன் இப்படி இருந்து அப்பா ஏன் இப்படி பேசினார் கோவப்பட்டு இப்படி சொன்னார் அது மாத்திரம் இல்லை யம தர்ம ராஜாவுக்கு என்னால் என்ன பிரயோஜனம் ஏற்படும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது அவனுக்கு என்னது செல்ஃப் என்ன சொல்வது அந்த செல்ஃப் எஸ்டீமாக இல்லை தன் மேலே இருக்கிற சுய மதிப்பீடு தமிழில் அதுக்கு பேர் சுய மதிப்பீடு தன்னை தானே மதிப்பிட்டுக்கிறான் அது ஒரு மனிதனுக்கு வேணும் அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் வேணும் அந்த தற்சோதனையும் பாங்க சில பேர் அகத்தாய்வுன்னு சொல்றாங்க இப்போ இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வு நான் எப்படின்னு எனக்கு தெரியணும் கொஞ்சமாவது தன்னை பற்றி தாம் மதிப்பு போட்டு வச்சுக்கணும் மற்றவங்க மதிக்கிறது இருக்கட்டும் தன்னுடைய பிளஸ் அண்டு மைனஸ் தனக்கு தெரியணும் மற்றவங்க சொன்னா கூட உங்கள்கிட்ட இருக்கிற பிளஸ் இது உன்னுட்டு இருக்கிற மைனஸ்ன்னு சொன்னால் அதில் ராகத்வேஷம் இல்லாமல் அக்சப்ட் பண்ணிக்க தெரியணும் உனக்கு மாத்திரம் இல்லாமையாக இருக்குதுன்னு கேட்கக்கூடாது நம்ம ஈகோவை முன்னால் நிறுத்திண்டு உனக்கு மாத்திரம் அது இல்லாமையாக இருக்குது அப்படின்னு கேட்போம் எல்லாருக்கும் இருக்கு இருக்கும் ஆனால் நமக்கு அதை பற்றி சொல்கிற போது நம்ம வந்து அதை அதை சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் நம்மளை ஒருத்தர் இகழ்ந்து பேசினாலும் புகழ்ந்து பேசினாலும் அந்த புகழ் உண்மையிலேயே நமக்கு பொருந்துமானு பார்க்கணும் அந்த இகழ்ச்சியும் நமக்கு உண்மையிலே பொருந்துமானு பார்க்கணும் அந்த இகழ்ச்சி நியாயமானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கணும் அந்த புகழ்ச்சி நியாயமானதாக இருந்தால் அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் நம்முடைய பெரியவங்களுக்கு என்ன பழக்கினா அப்பா அம்மாவுக்கு தான் இந்த பெருமை சேரும் எங்கள் குருநாதருக்கு தான் இந்த பெருமை சேரும் பகவானுக்குத்தான் இந்த புகழ் போய் சேரும் இதெல்லாம் ஈஸ்வருடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லி அகங்காரத்தை நீக்கணும் தப்புக்கு நாம் பொறுப்புக்கணும் நம்ம நல்லது பண்ணியிருந்தால் அதுக்கு நாம் பொறுப்பேற்றுக்காமல் அது பகவானுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு கல்ச்சர் பண்பாடு அதுக்கு நம்மளை நல்லா ட்ரெயின் பண்ணணும் நச்சிகேத்க்கு தன்னை பற்றிய ஒரு சுய மதிப்பீடு இருக்கிறது அது தான் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறான் நான் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா என்ன பெத்து வளர்த்தனத்துக்கு அப்பா அம்மாவுக்கு நான் உபயோகமாக இருக்கணும் என் குடும்பத்துக்கு நான் உபயோகமாக இருக்கணும் சொசைட்டிக்கு நான் உபயோகமாக இருக்கணும் ஆக நான் மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக இருக்கணும் அந்த புத்தியும் இருக்குது நச்சிகேதஸுக்கு ஏன்னா நஜ் நச்சிகேதஸின் பண்புகள் அப்படின்னு எழுதலாம் நச்சிக்கேத்தஸின் பண்புகள் தகுதிகள் ஒரு உயர்ந்த மாணவனாக நச்சிக்கேத விளங்க போனான் உத்தமோத்தம மாணவ சிஷ்யா ஆக இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறான் பாருங்க பகூனாம் அகம் பிரதமா ஏமி சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஏவமுக்தா புத்திரா ஏகாந்தே பரிதேவயாஞ்சக்கார இப்படி சொன்ன உடனே தனியாக போய் உட்கார்ந்துடானான் இதெல்லாம் ஆச்சாரியர்கள் அப்படியே அவர் அவர் அவர் இமேஜின் பண்ணி பார்க்குறார் ஆதிசங்கர் கற்பனை பண்ணி பார்க்குறார் இதை கேட்ட உடனே தனியாக போய் உட்காந்து கொஞ்சம் வேதனையோட சிந்தனை பண்ணி நான் பரிதேவயான் சக்கார என்ன சிந்தனை பண்ணி நான் அந்த சிந்தனையை சொல்கிறார் பகூனாம் சிஷ்யானாம் புத்திரானாம் வா சங்கராச்சர் நிறைய சிஷியர்கள் இருக்கிறார்கள் நிறைய புத்திரர்கள் இருக்கிறார்கள் ஆக அவர்களுக்குள்ள சிஷியனோ புத்திரனோ தெரியாதுங்கிறார் அந்த தகும குமாரகம் சந்தம் தசியக நச்சிகேதா நாம புத்திர ஆச சாதாரணமாக புத்திரன்தான் சிஷ்யன் நம்ம பிரம்மோபதேசத்திலேயே அப்பா தான் உபதேசம் பண்ணுறார் ஆகையினால் அப்பா தான் குரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை பழமொழி அதனால் அப்பா தான் குரு சாஸ்திரப்படி அப்பா குருவாக இருக்கணும் அதுக்கப்புறந்தான் மற்றவங்கள்லாம் குரு மனைவிக்கு கணவனே குரு மகனுக்கு தந்தையே குரு முதல் குரு அவர்தான் அம்மாவும் கூட இருப்பா பிரம்மோபதேசத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முக்கியத்துவம் ஆக பகூனாம் சிஷியானாம் புத்திரானாம் வா பகூனாம் பிரதமஹா ஏமி ஏமின்னா என்ன அர்த்தம் முன்னால் அப்பா சொல்கிறதுக்கு முன்னால் குறிப்பறிஞ்சு செயல்படுவேன் இங்கி நான் அப்பா இப்படி பார்த்தால்னாலே புரிஞ்சுப்பேனே அப்படிப்பட்டவன் தானே நான் அப்படி இதுதான் சுய மதிப்பீடு அவர் சொல்லாமையே நிறைய வேலையை ஒழுங்கா செய்வேனே நான் ஆக இங்கி சொல்லிட்டா கண்டிப்பா செஞ்சுடுவேன் சொல்லாமலேயே நிறைய வேலையை செய்வேன் சொன்னா அதை நான் செய்யாம இருக்கவே மாட்டேன் சொல்லி பண்ணாதவன் அதம சிஷியன் அதம புத்திரன் அதம சிஷ்யன் சொல்லாம பண்றவன் உத்தம சிஷியன் சொல்லி பண்றவன் மத்தியம சிஷ்யன் தானாகவும் பண்ண மாட்டான் சொன்னாலும் பண்ண மாட்டான் அப்பேற்பட்ட சிஷியன் அதம சிஷியன் நான் ஒன்று உத்தமன் இல்லாட்டி மத்தியமனே தவிர ஒரு நாளும் நான் அதமன் இல்லை அப்படின்னு தனக்குத்தானே சொல்கிறான் பகு நாம் அகம் பிரதமகா ஏமி முதல்ல தான் நான் நிற்பேன் நான் செய்கிறேன்னு ஓடி வருவே நான் அப்படி எடுக்கிறதுன்னு நினச்சா போகிறோம் தண்ணியை கொண்டு வந்து நான் ஏதோ எத்தனையோ வேலைகள் பண்ணுறான்னு வச்சுக்கோ சின்ன சின்ன வேலைகள்லாம் போயிவிடுவான் நீங்கள் அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும் ஓடி ஓடி வந்து அப்பாவுக்கு உபகாரம் செய்வேன் பகூனாம் மத்திய ஏமி ஒருவேளை எனக்கு தெரியலேன்னா அவர் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியலைன்னு சொன்னால் நான் வந்து அவர் சொன்னால் உடனே பண்ணிவிடுவேன் மத்திய ஏமி இது தன்னப்பத்தின சுய செல்ஃப் வேல்யூவேஷன் அப்படி ஆ அப்ரைஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் தன்னை பற்றி தானே மதிப்பிட்டுக்கிறது சரி அடுத்தது என்ன நினைக்கிறான் பண்ணுவோம் யமசிய மயா அர்த்தம் கி கரிஷியதி கர்த்தவியம் அப்படின்னா பிரயோஜனம் கிரகராச்சாரியர் கர்த்தவ் இதெல்லாம் உபனிஷத்துக்குலாம் மீனிங் எல்லாம் ஆதிசங்கர் சொல்கிறது தான் மீனிங் கர்த்தவியம்னா செய்ய வேண்டும் நம்ம சமஸ்கிருதத்தை வச்சுன்னு சொல்லக்கூடாது கர்த்தவியம் ஈஸ் டு பிரயோஜனம் கிரகர் சங்கராச்சாரியர் ஆகையினால கிஸ் சா கிம் ஸ்வித் யமஸ்ய கர்த்தவ்யம் என்னால யமதர்ம ராஜாவுக்கு என்ன பிரயோஜனம் என் மயா அத்திய கரிஷ்யி சகா கிம் கரிஷ்யதி மயா கிம் கரிஷ்யதி என்னை கொண்டு என்ன பண்ண போகிறார் அவர் அவருக்கு என்னால் என்ன யூஸு அவரோ தேவன் சத்தியசங்கல்பன் சத்தியகாமன் அப்படி இருக்கிறபோது என்னால் அவருக்கு என்ன யூஸ் ஆக போகிறது அவருக்கு போய் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டாரு நாம் கோபப்பட்டாக்கூட பிரயோஜனத்தை உடைய கொடுக்கணும்னு யோசிக்க வேண்டாமோ அப்படின்னு யோசிக்கிறோம் அதாவது சங்கராச்சாரியார் நூனம் பிரயோஜனம் அனபேட்சை இவ குரோதவசாத் உக்தவான் கோபத்துக்கு வசப்பட்டு பயன்படுத்திக்க முடியாத ஆளுக்கு என்னை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டார் அப்படிங்கிறான் ஆனாலும் அப்பா வார்த்தையை பொய்யாக்கூடாது நம்ம போய்த்தோம் ஆகணும் அவர் சொன்னதுக்கப்புறம் அவருக்கு மனசில் கஷ்டம் வந்துவிட்டு தான் எல்லாம் ஆதிசங்கர் சொல்கிறார் ஐயோ நம்ம வாயால் இப்படி சொல்லிட்டோமே யாகசாலையில் அப்படின்னு அவருக்கு பஷாத்தாபம் பஷாத்தாபம்னா என்ன அதாவது ஒரு தப்பை பண்ணிட்டு அது நான் பண்ணிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறது பஷாத்து தபதி இது பஷாத்தாபா அணு தபதி அணுதாபா தபத்தி பரிதாபு அர்த்தம் அனுதாபி பரிதாபம் எம்பத்திக்கும் வித்தியாசம் இங்கிலீஷ் நமக்கு அழுக வந்துடும் நமக்கு அழுக வந்துடும் ஒருத்தன் கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் நம்மளுதாயிடும் ஆக அனுதாபா பரிதாபகா சந்தாப்பகா பஷாத்தாபகா இப்படிலாம் இருக்கு சந்தாபான்னா ரொம்ப டீப் ரூட்டட்னு அர்த்தம் க்ரானிக் ரொம்ப மோசமாக இருக்குது துக்கம்னு அர்த்தம் சந்தாப்பஹா மாறி வரும் பச்சா ஐயோ இப்படி சொல்லிட்டோமே சொல்லிட்டோமே நம்ம பிராமணன் ஆச்சே வேதம் சொல்கிறவனாச்சே வேதம் சொல்கிறவனோட வார்த்தை பழிச்சுடுமே சத்தியம் வதான்னு சொல்லியிருக்கேன் தனக்குத்தானே அவர் சொல்லிக்கிறார் ஐயோ இப்படி கோவப்பட்டுட்டோமே கோவப்பட்டுட்டோமே அவரே சொல்கிறார் நான் சொல்கிறேன் சோகாவிஷ்டம் கிம் மயா உத்தம் அதி ஷோகாவிஷ்டம் நான் இப்படி சொல்லிவிட்டேனே அப்படின்னு அவர் வேறு துக்கப்பட்டுருக்கார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிராமணன் வாக்கியம் பொய்யாக கூடாது மிருத்யவேத்வா தான் அது ரீங்காரம் பண்ணிண்டே இருக்கு அவருக்கு என்ன நீ இரிட்டேட் அது நம்ம என்ன சொல்லுவோம் நீ சும்மா இருந்திருக்க கூடாதா என்ன ஏண்டா இரிட்டேட் பண்ணேன் அதனால் ஏண்டா சொன்னேன் பரவாயில்ல போனால் போயிட்டு அப்படி நினைக்கிறது அது வந்து தன் வயம் பேசினா கூட கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா காரியத்தை ஹவச்கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை அதனால் எல்லாரும் என்னென்னா வசப்படுறதே இல்லை தயோர்ன வசமாக சேத் தௌஹ பரிபந்தினவ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் அப்படி இருந்தும் பண்ணிவிட்டேனேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுற போது இவன் சொல்கிறான் சமாதானம் சொல்கிறான் பரவாயில்லை போயிட்டு வரேன் எமலோகத்துக்குங்கிறான் உத்தரகாஷின்னு ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஹிமாலயத்தில் உத்தரகாசி ரிஷிகேசத்துலேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் போகணும் அந்த உத்தரகாசியில் நச்சிகேதா தல் அப்படின்னு ஒன்று இருக்குது உத்தரகாசியில் அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் போகணும் ஜீப்பில் போகணும் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே நடக்கணும் நான் போயிருக்கேன் நானும் சுவாமி பரமார்த்தானந்தரும் போயிருக்கோம் ரெண்டு தடவை போயிருக்கோம் ரொம்ப நல்ல இடம் ரொம்ப அருமையான இடம் நிஜமாவே அது யமலோகம்தான் ஆமாம் அது யமலோகத்துக்கு போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி தான் அது வந்து அங்கெல்லாம் லெப்பாடெல்லாம் இருக்குது அதில் வந்து கால் இலை அந்த இலை மேலே ஷூ போட்டு காலை வச்சா வழுக்கின்றே போகும் அதில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கணும் ரெண்டு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நடக்கணும் போனால் அந்த நச்சுக்கேத்தா தல்னு ஒரு இடம் ரொம்ப குயட்டாக இருக்கும் சத்தமே வராது முதல் தடவை போகும்போது யாருமே இல்லை இப்போ அங்கே யாரோ ஒரு சுவாமிகள் இருக்கார் அந்த இடத்துல ஒரு சுவாமிகள் ஒரு குடிசை போட்டுன்னு உட்காந்துருக்கார் அங்கே தான் நச்சிக்கேத்தஸுக்கு யமதர்மராஜா உபதேசம் பண்ணதாக அந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் அதில் ஸ்ரத்த வைத்திருக்கிறார்கள் நம்பிக்கை இருக்கு அங்கே தான் யமதர்மராஜா அவனுக்கு உபதேசம் பண்ணினார் அந்த இடத்துக்கு பேரே அந்த இடத்துல வந்து பெரிய லேக்குது அதுக்கு பேர் நச்சிக்கே தா தல் அப்படின்னு பேர் தல்னாலே நைனி தால் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இது மாதிரி நிறைய தல் தல்னு லேக்குக்கு தான் பேர் அப்படி ஒன்று சொல்லுகிறார்கள் எதுக்கு சொல்கிறேன்னா அது யோ எதுவோ நமக்கு தெரியாது எல்லாம் பழக்கத்தில் இருக்குது எது சொன்னாலும் நம்ம வந்து இல்லைங்கிறதுக்கு நமக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அதனால் அது ரைட்டோ தப்போ இது என்ன பண்ணுறான் பாருங்க அடுத்த மந்திரம் படிக்கலாம் அப்பா வந்து இப்போ இதெல்லாம் நிறைய கதையெல்லாம் நம்ம சங்கராச்சாரியை கொண்டு வர்றார் அதுலெல்லாம் நமக்கு இல்லவே இல்லை அவர் சொல்கிறார் சொ பரவாயில்லப்பா ஏதோ கோபத்தில் பேசிவிட்டேன் இதை ஒரு சீரியஸாக எடுத்துக்காத நீ இங்கே இரு அதுக்கு ஏதாவது பிராயஷ்டித்தம் பண்ணிவிடலாம் அப்படின்னு ஏதாவது சமாதானம் சொல்லியிருக்கான் சொல்லும் ஆனால் இவன் சொல்கிறான் வார்த்தையை பொய்யாக்கப்படாதப்பா அப்படின்னு அப்பாவுக்கு சொல்கிறான் சொன்ன வார்த்தையை நம்ம வார்த்தையை நாம் மதிக்கணும் அப்படின்னு ரொம்ப சொல்கிறான் அப்பாவுக்கு சொல்கிறான் அதாவது தர்மத்தை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு அப்பாவுக்கு சொல்கிறான் அவ்வளவு தூரம் குவாலிஃபைடாக இருக்காங்கிறது இதனுடைய விசேஷம் பணிவாக சொல்கிறான் ஒன்று இதாக சொல்ல வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் நல்ல குடும்பத்துக்கு அழகு என்னன்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கிறது தானம் பது இனிமையாக பேசுறது யாரையும் இகழாமல் இருக்கிறது இதெல்லாம் நல்ல குடும்பத்துக்கு அடையாளங்கிறது நகை ஈகை இன் சொல் இகழாமை இவை வகை என்ப வாய்மை குடிக்கு நகை நகைனால் ஹாப்பினஸ் ஈகைனா தானம் பண்ணுறது இன் சொல்னால் பேசுறது அப்புறம் அடுத்தது இகழாமை யாரையும் நிந்த பண்றது கிடையாது பரநிந்தையே கிடையாது இவை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு இன்னும் நிறைய இருக்கு அடுக்கிய கோடி பெரினும் இழி செய்யார் இழிவந்த செய்யார் அப்படின்பர் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்தாலும் தப்பு பண்ணாதவன் தான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்லாம் சொல்லுவார் அடுக்கிய கோடி பெரியணும் இழிவந்த செய்யாதார் அப்படி அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அவன் வந்து எப்படி பேசுகிறான் பாருங்க நச்சுக்கேதை உயர்ந்துட்டே போகிறான் மேலே போயிட்டே இருக்கான் அவனுடைய தகுதி உயர்றதை பார்த்துட்டே இருக்கோம் நம்ம மந்திரத்தை படிக்கலாம் அனுபஷ்ய யதாபூர்வே பிரதிபஷ்ய ததா பரே சர் சவாசி அனுப்பூ தாய நச்சுக்கேத ரொம்ப தெளிவாக பேசுகிறான் அனுபஷ்ய ஆச்சாரியார் சொல்கிறார் ஆலோச்சைய பிளீஸ் திங்க் தயவு செய்து அப்பா தயவு செய்து சிந்தியுங்கள் யோசித்து பாருங்கள் அனுபஷ்ய யா பூர்வே அதிக்கிராந்தாக எதா ஏன பிரகாரேண விரத்தாக பூர்வே அதிக்கிராந்தாக பிதிருபிதாமகாதய தவ உங்க அப்பா உங்கள் தாத்தா எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் உங்களுடைய அப்பா அதாவது என்னுடைய தாத்தா சங்கராச்சர் சொன்னார் அப்பா உங்கள் தாத்தா எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர்கள் மாறி நீங்கள் வாழணும் ஸ்ரீமத் ராமாயணம் தசரதனுடைய சத்தியம் படுத்தணுங்கிறதுக்காக தானே ராமன் போனார் பித்ரு வாக்கிய பரிபாலனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அதனால் அவரே சொல்கிறார் என்னை கொண்ணுட்டு ராஜ்யத்தை எடுத்துக்கோன்னா கூட சொல்கிறார் இந்த இமோஷனலாக பேசுறதை விட்டுடுங்கிறான் ராமன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லக்கூடாது அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும்னா அறிவுபூர்வமாக செயல்படணும் விழிப்புணர்வோடு செயல்படணும் எல்லாம் பாடங்கள் ஏன்னா பூர்வே யசா ஜீவித்தவந்தா தற்சர்வம் அனுபஷ்ய நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் கிருஷ்ணர் கூட சொல்கிறார் பாருங்கள் ஏம் ஜாத் கிருத்தம் கம பூர்வரட்சு குரு கமவ தம் பூர்வ பூர்வத்தரம் கம் அர்ஜுனா உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி செயல்பட்டார்களோ அப்படி காரியம் பண்ணுங்க அப்ப இது காலங்காலமாக டைம் டெஸ்ட் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலாக எப்படி சொல்றதில்லை காலங்காலமாக இந்த பண்பாட்டு வாழ்க்கை முறை வந்து கொண்டிருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உமக்கும் எனக்கும் இருக்கிறது நீரும் நானும் நிலையற்றவர்கள் இந்த பண்பாடு நிலையானது இதெல்லாம் அர்த்தம் உள்ள உட்கார்ந்துருக்கு நீங்களும் வருவேள் போவேள் நானும் வருவேன் போவேன் ஆனால் இந்த தர்மங்கிற நதி எனது ஜீவ நதி அது பிரவாகம் போயிண்டே இருக்கு அதில் நீங்களும் ஸ்நானம் பண்ணலாம் நானும் ஸ்நானம் பண்ணலாம் ஆக இந்த பண்பாடு என்கிற நதி போய்கொண்டே இருக்கிறது ஆக ஆலோசைய உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் எப்படி இருந்தார்கள் என்று யோசித்துப் பாருங்கள் அவர்கள் வார்த்தையை என்றைக்காவது அவர்கள் சொன்ன வார்த்தையை பொய்யாக்கியது உண்டா அடிக்கடி வேதத்தில் வர்றது நிறம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி சாப்படுற போது கூட சொல்றோம் ருத்தன்ய சத்தியம் என்று வேதம் சொல்றோம் என்ன சொல்றோம் தெரியுமோ சாப்பிட போது காயத்ரி புரோக்ஷியா அபிமந்திரியா எல்லாம் சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ரிதந்த்வா தேவசவிதிரசுவா சத்தியந்தொர்த்தேன பரீஷிஞ்சாமி சாயங்காலம் ருதந்த்வா சத்தியன பரிஷிஞ்சாமி ரித்தம்னா என்ன சத்தியம்னா என்ன அடிக்கடி சொல்கிறோம் ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷங் கிருஷ்ண பிங்கலம் ஒரு நாளைக்கு சந்தியாவந்தனத்துலையும் சரி நம்ம அனுஷ்டானத்துலையும் அடிக்கடி வர்ற ஒரு ரெண்டு பதம் ருதம் சத்தியம் ரித்தம்னா யதார்த்த ஜானம் சத்தியம்னா ததா பாஷணம் அனுஷ்டானஞ்ச இப்போ படிக்கிற போது இதோட மீனிங் என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ரித்தம் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கால்டு ரித்தம் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணினால் அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுட்டால் அதுக்கு பேர் ரித்தம்னு பேர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணினால் அதுக்கு பேர் சத்தியம்னு பேர் யார்த்தவஹாரா ஆர்ஜவம் இதுல சேர்ந்ததுதான் ஆர்ஜவம்னா என்ன மனசு வாக்கு காய்கம் காய்கம் வாச்சிக்கம் மானசம் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் ரிதம் பிரபத்யே சத்தியம் வேதம் எவ்வளோ இடத்துல சொல்றது ரிதம் தப சத்தியம் தபா அதனால் சங்கராச்சாரியர் எங்கே வந்தாலும் சத்தியம்னு வந்தால் பொய் பேசாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவார் சத்தியத்தை சொல்கிறத விட அதாவது அனிர்த்தவர்ஜனம் யதார்த்த பாஷணம் அப்படிங்க நம்ம பேசுகிற பேச்சில் பொய் கலக்காமல் இருக்கணுமா அதுக்காக உள்ள உண்மையெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம பேசினா அந்த பேச்சில் பொய் கலக்காமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உண்மையை சொல்லி கட்டாயம் கிடையாது ஆனால் பேசினால் பொய் கலக்க விடாது எப்படி பாருங்க அதனால தான் வள்ளுவர் அழகாக சொன்னார் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று யாம் மெய்யா கண்டவற்றுள் வாய்மையின் அல்லது மற்ற பிறன்னர் வள்ளுவர் நான் இந்த உலகத்தில் பார்த்ததுலேயே சத்தியத்துக்கு நிகரானது ஒண்ணும் திருவள்ளுவர் ஆக என்ன வேதங்களில் நிறைய திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் ட்ரூத்தை எவன் சரியா சொல்லலையோ அவனுக்கு பாரமார்த்திக சத்தியம் புரியாது வியாபகாரிக சத்திய பாஷணம் பண்ணாதவனுக்கு பாரமார்த்திக சத்தியம் புரியாது சத்தியஞ்ச சத்தியம் அபவத் சத்தியஞ்ச அந்ருத்த சத்தியம் அபவத் இல்லை நிறைய நுணுக்கம் இருக்கு இதுலாம் தத் சத்தியமித்யா சே ஆஹா இது கொட்டேஷனுக்கு எல்லையே கிடையாது சொல்லிக்கிண்டே இருக்கலாம் அப்புறம் என்ன சொல்கிறா சரி உங்கள் அப்பா அதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா எங்கள் அப்பா தாத்தாலாம் இருந்தாங்கிறது வாஸ்தவம் அது அந்த காலம் இட் இஸ் நாட் ரெலவெண்ட் ஃபார் டுடே லைஃப்னா அதெல்லாம் சும்மா நீ நிம்மதியாக இருக்கணும்னா என்றைக்கு இதுதான் வழி சொல்கிறான் பிரதிபஷ்ய ததா அபரே இப்போ இருக்கிற வர்த்தமான சாதவாக வர்த்தமான காலீனாக சாதவாக இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சாதுக்களை எல்லாம் பாரு நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் பெரியவங்கள்லாம் இருக்காங்க அவங்களையெல்லாம் பாருங்கிறான் பிரதிபஷ்ய ததா பரே யாரா தான் சொன்ன வார்த்தையை பொய்யாக்கியிருக்காங்களா கிடையாது அப்படிங்களா இதுக்கு பேர் தான் சத்திய நிஷ்டா சத்தியத்தில் நச்சிகேதஸுக்கு இருக்கிற நிஷ்டா அஹ கல்ச்சர்டு பர்சன் ஸ்ரத்தா என்னது உத்தம சிந்தகா சிந்தனை பண்ணுறவன் வந்து என்ன தன்னால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்படணும்னு நினைக்கிறவன் உத்தம சிஷியா அதுவா மத்தியம சிஷ்யா நது அதம சிஷ்யா எல்லாம் இத்தனை விஷயம் இருக்கு இப்போ சத்திய அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்கிறான் அதாவது சத்தியம் உயர்ந்தது சரீரம் அனித்தியம் சத்தியம் நிற்கும் உடம்பு நிற்க அப்படி சொல்கிறான் ஒம்பது வயசு பையன் சொல்கிறான் மர்த்தியா சசியமிவ பச்சியத்தை புனக சசியமிவ ஆஜாயத்தே மர்த்தியான்னா மனுஷியன் மனிதன் இந்த உயிரின் உடல் வாழ்க்கை உயிரின் உடல் வாழ்க்கை இந்த வார்த்தை வார்த்தையில் சங்கராச்சாரியை யூஸ் பண்றார் ஜீவலோகே கீதையில் இருக்கு மமைவாம்சோ ஜீவலோகே அந்த வேர்டு அப்படியே யூஸ் பண்றார் ஜீவலோகே ஏவம் அனித்தியே ஜீவலோகேங்கிறார் ஜீவசரீரேன்னு அர்த்தம் இந்த உயிர் வாழ்கிற உடம்பு இருக்கே அப்பா இந்த உடம்பு பூண்டு மாதிரி முளைக்குது மழை பெஞ்சால் பு பூண்டு வரும் அப்புறம் மழை இல்லைன்னா காஞ்சி போயிடும் மறுபடியும் முளைக்கும் அது மாதிரி இந்த உடல் வாழ்க்கைங்கிறான் மனிதன் செடி போல சசியம்னு சொன்னால் புல்லு செடி அல்பமான செடி போல் பச்சியத்தை அழிந்து போகிறான் மறுபடியும் உடல் எடுக்கிறான் உடல் வரும் போகும் உண்மை நிற்கும் நிற்கணும் அதனால் வாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் ஆஹா சசியமிவ புனஹா ஆஜாயத்தை ஆகையினால இந்த உடம்பை வந்து நீங்கள் மதிக்காதீங்கோ உங்களுக்கு பிறந்தவன் நான் ஆனால் இந்த உடம்பு செத்து போகிறத குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க என் பையன் சத்தியத்தை கடைப்பிடிச்சி செத்தான் அப்படின்னு நீ சந்தோஷப்படுங்க அப்படின்னு சந்தோஷப்படுங்கிற என் பையன் சத்திய நிஷ்டன் அதுக்காக விட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை ஆறுதல் கொடுக்குறான் தர்மம் உயர்ந்தது நம்முடைய வா அதனால தான் என்ன பண்ணார் சத்தியம் வத தர்மஞ்சரன் உபனிஷத்தில் சொல்லியிருக்கு அவர் கேட்குறார் சத்தியத்தை எதுக்கு தனியாக பிரிக்கணும்னு கேட்குறார் ஆதிசங்கரர் தர்மத்துக்குள்ள சத்தியம் அடங்காதா என்ன எதுக்கு தனியா சத்தியத்தை பிரித்து சொல்லணும் தர்மஞ்சரான்னு சொல்லிட்டா போறோம் அதுக்குள்ளேயே சத்தியம் இன்க்ளூட் அதுக்கப்புறம் எதுக்கு சத்தியத்தை தனியாக பிரித்து சொல்லணுங்கிறத விசாரம் பண்றார் விசாரம் பண்ணி சொல்றார் தர்மத்திலேயே உயர்ந்த தர்மம் சத்தியம் எனவே சத்தியத்துக்கு முக்கியத்துவம் அதே மாதிரி என்ன சொல்லுவார் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு இருக்கு நம்ம தேசத்திலேயே வாய்மையே வெல்லும்னு கூட்டிருக்காங்க அதுக்கும் ஆதிசங்கர் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சத்தியமேவ ஜே நான் நிறம் சத்தேன பந்தாவி தத்தோ தேவானா மந்திரம் ஆக சத்தியமேவ ஜெயத்தேங்கிறதுக்கு அங்கே என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா சத்தியவானேவ ஜயதி ஜயத்தே வந்து ஆத்மனை பதி வரவே வராது உபனிஷத் சொல்லியாச்சுன்னா அதை நம்ம மாற்ற முடியாது ஜத்தே பவத்தே எல்லாம் உபநிஷத்தில் பிரயோகம் இருக்குது ஆத்மாய நமகான்னு சொல்லலாமா கூடாதா உபனிஷ சொல்கிறது ஆத்மா என மகான் ஆத்மனே நமகான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது மாதிரி சத்தியமேவ ஜெயத்தே சத்தியம் தனியாக ஜெயிக்குங்கிறார் சங்கராச்சாரியர் சத்தியத்தை யார் கடப்பிடிக்கிறானோ அவன் துன்பத்தை வெற்றி கொள்கிறான் சம்சாரத்தை ஜெயிக்கிறான் அர்த்தம் சத்தியவானேவ ஜெயத்தி சத்தியத்தை கடைபிடிப்பவன் பொய் பேசாதவன் சத்தியத்தையே பேசுபவன் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய இமோஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறான் உணர்ச்சிகளை வெற்றி கொள்கிறான் அப்படி அர்த்தம் சொல்லியிருக்கார் ஆதிசங்கர் நிறைய இடங்களில் வேதத்தில் வருது தஸ் த கர்மேதி பிரதிஷ்டாவேதா சர்வாங்காணி சத்யமாயதனம் கேனோபனிஷத் சத்தியத்தில் தான் எல்லா தர்மங்களும் உட்கார்ந்துருக்குன்னு சொல்றது அப்புறம் ஆதிசங்கர் நிறைய விழுக்கஞ்சார் சத்தியம் சாமானிய தர்மம் தர்மம்ங்கிறது விசேஷ தர்மம் அப்படி பிரிக்கிறார் இதெல்லாம் நிறைய படிச்சுட்டே இருக்கலாம் வாழ்க்கையை கொடுத்தா போகிறோம் என்னது நவில்்தொறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் படிக்க படிக்க சாஸ்திரம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அது மாதிரி மகான்களோட பழக பழக நமக்கு ஆனந்தமாக இருக்கும் நவில்்தொறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு தூறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு ஆக சொல்கிறேன் இந்த லைஃப் எல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்றைக்கா ஒரு நாள் சாகணம் அது ஒம்பதுல செத்தா என்ன ஆறில் செத்தா என்ன ஆறிலும் சாவு நூறிலும் சாவுன்னு ஒரு பழமொழி அது வந்து கர்ணனை சொல்லுவ கர்ணன் பஞ்சபாண்டவர்களோட சேர்ந்தால் ஆறு பேர் ஆயிடுவான் அப்பவும் அவனுக்கு சாவான் கண்டிப்பாக நூறு பேரில் கௌரவாளோட சேர்ந்துருந்தா அப்பவும் சாவு நிச்சயமா அஞ்சு பேரோட சேர்ந்து ஆறாவது ஆளானாலும் உனக்கு சாவு நிச்சயம் நூறு பேரோட ஜனங்களோட நீ சேர்ந்தாலும் உனக்கு சாவு நிச்சயம் அப்படின்னா நூற்றி ஒன்றுன்னு சொல்ல வேண்டாமல் ஆறிலும் சாவு நூறுலுமி சாவு பரவாயில்ல இன்னும் பழமொழி பழக்கத்தில் இருக்கு இதில் மாத்திரம் ஒன்றை சேர்க்குறா அதில் நூற்றுக்குள்ளே ஒன்றா போட்டா இன்னும் நூற்றி ஒன்று தானே நம்ம புத்தி இப்படிலாம் யோசிக்கும் ஆகல சசியமிவ மர்த்திய பச்சியத்தை சசியமிவ ஆஜாயத்தை புனகா ஆகையினால் அது சங்கராச்சர் ரொம்ப அழகாக எழுதுகிறார் பாலை ஆத்மனஹா சத்தியம் பிரேஷயமாம் யமாய இத்தி அபிப்பிராய நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்து யமலோகத்துக்கு என்ன அனுப்பு அப்படிங்கிறான பாலை ஆத்மனஹா சத்தியம் பிரேஷயமாம் யமாய அது ஆச்சாரியர் எழுதுற கம்பீரம்தான் ரொம்ப அழகு சரி இப்ப அடுத்தது சரி போயிட்டு வாப்பான்னு விட்டார் வாஸ்தவம் நீ சொல்றதிலிருந்து என்ன தெரியுறதுன்னா அப்பாவும் ஹானஸ்ட்டாக இருக்கார் அவரும் இமோஷனை விட்டுட்டார் ஏதோ கொஞ்சம் கோவப்பட்டாரே தவிர பையன் சொன்ன உடனே ஆமாம் பையன் சொல்கிறதில் நியாயம் இருக்குது நீ இப்படி சொல்லிட்டோமேனு சொன்னாலும் பையன் சொல்கிறதில் பல நியாயம் இருக்குது அதனால் வாஸ்தவம் நீ போய்ட்டுவான் எனக்கு துக்கமாக தான் இருக்கும் சரி நீ போய்ட்டு அப்படின்னு அவரும் உணர்ச்சி வசப்படலை நானும் உங்கள்கூட வரேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் நம்ம சிந்தனை நீயே போகிறபோது நான் இங்கேருந்து என்ன ஆக போகிறது நம்ம புத்தியெல்லாம் இப்படிலாம் யோசிக்கிறது என்ன பண்ணுறது அதெலாம் சாஸ்திரத்தில் காணும் ஆ அவரும் வந்து இல்லை நீயே போயிட்டேன்னா அப்புறம் என் வாழ்க்கை என்னப்பா இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிள்ளை இருங்க இதெல்லாம் நம்ம கற்பனை எங்கேயே தேடாதிங்க இங்கே இருக்காது அதனால் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க போய்ட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான் போனால் இதுக்கப்புறம் நிறைய கதையெல்லாம் காணும் சங்கராச்சாரியை தான் லிங்க் பண்ணுறார் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தையே சம்பந்தமே காணும் போனால் அங்கே போய் பார்த்தா எவ்வளோகத்துக்கு போயிட்டான் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்கக்கூடாது பார்த்த மாதிரி சொல்லுவோம் அப்போ அது பொய்யாகாதான்னு கேட்டுவிடாங்க பொய்யில் ஒரு கற்பனை பண்ணுறதுல என்ன தப்பு நான் பண்ணலை சங்கராச்சாரியரே பண்ணி வச்சுருக்காரு ஆ இல்லை போயிட்டான் போனால் அங்கே யம அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவர் இங்கேயோ போயிட்டார் நீங்கள் ஆசிரமத்தில் என்ன பார்க்கணும்னு நீங்கள் வந்தா நான் இங்கே இல்லை எங்கேயோ ஒரு திடீர்னு புதுக்கோட்டை கிழமை போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி அவரோ கேட்கணுமா ஓயாத பிஸியோ பிஸி டாஸ்மாக கடை வாசலே நிற்கிறார் எத்தனை பேரை கூட்டின்னு போகணுங்க அதனால் போனால் அங்கே உள்ள அவரு போயிட்டார் வெளியில் போயிட்டார் ஒரு சாஸ்திரம் இருக்கு எஜமானன் இல்லாத வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது அது ஒரு தர்மசாஸ்திரம் அதனால என்ன பண்ணா வாசல்ல அந்த காலத்துலாம் தென்ன உண்டு எமலோகத்திலையும் யமலோக பவனத்திலையும் அங்கேயும் திண்ணை இருக்குது இவன் முன்னாடியே போயிட்டான் சாதாரணமாக எவன் வந்தல்லோ கூட்டின்னு போவான் எல்லோரையும் வந்தாலே போவ கொஞ்சம் அடுத்த தடவை வாங்குறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவரே போய் கூட்டின்னு போகிறது தான் வழக்கம் இப்படி ஒரு அதிசயமான ஆள் எங்கேயாவது இவன் தனியாக போவானோ போயிட்டான் இது ஞாபகம் வச்சுக்கணும் அவன் இறந்து போயிட்டான் அங்கே போன மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கணும் எல்லாம் உங்களுக்கு தோணும் என்ன சுவாமி நல்லாவே பூ சுற்றுறீங்களே போனாங்கிறீங்க வந்தாங்கிறீங்க ரொம்ப சீரியஸாக வேற சொல்கிறீங்க அதை நம்புகிற மாதிரி பேசப்படாதோ அப்படின்னு நீங்கள் நம்பித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ அவங்க போயிட்டான் போன அவர் அவுட் ஸ்டேஷன் சொன்ன உடனே வாசல்லையே உட்காந்துருக்கான் மற்றவங்க ஊரில் வீட்டில் இறங்க இருக்கவங்களாம் அவங்களும் கூப்பிடல ஏன்னா வீட்டு முதலாளி இல்லாத போது வீட்டுக்குள்ளே நுழையப்படாது அது ஒரு தர்மசாஸ்திரம் எஜமானன் இல்லாத கிரகத்துக்குள்ளே நுழையக்கூடாது மூணு நாள் வெளியிலேயே காத்துட்ருக்கான் சாப்பிடாமல் இதுலேருந்து இன்னொன்று தெரிகிறது தப்போபலம் உள்ளவன் அந்த சின்ன வயசுலேயே துருவனை பற்றி படிக்கிறோம் இல்லையா அது மாதிரி சாப்பிடாமல் அன்ன ஆகாரம் பண்ணாமல் வாசல்லையே உட்கார்ந்துருக்கான் இல்லை யாராக கொடுத்தாங்களான்னுலாம் பார்க்காதீங்க சும்மா அவன் வெளியில் அவனுக்கு தப்போபலம் இருக்குது தர்மசாஸ்திரா தர்மசாஸ்திரன் தெரிஞ்சிருக்கு இந்த விஸ்வஜித்தியாகந்தான் பொரியலையே தவிர அவனுக்கு தர்மசாஸ்திரம் தெரிந்திருக்கிறது தர்மசாஸ்திரஜா தப்போனிஷ்டா அங்கே இருக்கு அப்போ உடனே யமதர்மராஜா மூணு நாள் கழித்து வந்தார் வந்த உடனே அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள்னா அதாவது சங்கராச்சாரியார் சொல்கிறார் அமாத்தியாக பாரியாகாவா அதாவது அவருடைய மனைவி அல்லது அங்கே இருக்கக்கூடிய மந்திரிமார்கள்லாம் சொல்லுகிறார்கள் வாசலில் ஒரு பிராமணன் காத்துன்னு இருக்கான் பிராமண பையன் வேதம் படித்த பையன் அதித்தியாக வந்திருக்கான் அவனுக்கு உபச்சாரம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை அவனுக்கு உபச்சாரம் பண்ணலைன்னா நம்ம புண்ணியமெல்லாம் போயிடும் ஆகையினால் அதித்தி சேவா அவசியம் கர்த்தவ்யா அதித்தி தேவோ பவ வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளியை நம்ம என்ன பண்ணணும்னா மதிக்கணும் முகமலர்ந்து நோக்கணும்னு வள்ளுவர் அகநமர்ந்து முகமலர்ந்து ஆக இங்கே மந்திரத்தை படிக்கலாம் ரெண்டு மந்திரத்தை சேர்த்து படிக்கணும் வைஸ்வானர்பிரவிஷதி அதித்திராமணோ கிருஹான் தஸ்ய தாகம் சாந்திம் குர்வந்தி ஹரவஸ்வோதம் ஆஷாட்சே சங்கத்தும் சூன்திஷ்டா புத்தபூச்சே புருஷ சேசன் வசதிமணோ இடம் படிக்கலாம் ஏழு எட்டு மந்திரத்தை வைஷ்வா பிரவிஷதி அதிர்மணோ தாந்தி குரவஸ்வோதம் ஆஷா பிரதீட்சே इष्टापूर्ते சங்கத்தகும் சூன்தகும் இஷ்டப்பூர் புத்தபுச்ச சர்வாருஷல் எந்நன் வசதி ப்ராமணோ மந்திரம் ஏழாவது மந்திரம் हे वैवस्वत उदकम हर हे वैवस्वत வைவஸ்வதங்கிறது யமதர்மராஜாவுக்கு ஒரு பேர் யமாய தர்மராஜாய மிருத்யவே वैवस्वताय कालाय सर्वभूतक्षयायच சர்வூதயாய சிறோம் இல்லையா நம்மளும் கூட இன்றைக்கி சொல்ல மறந்து போயிடுச்சு ஓம் நமோ பகவத்தை வைவஸ்வத்தாய மிருத்யவே பிரம்மவித்யாச்சாரியாய நச்சிக்கேதே ஜ எடுத்துவிசதி வைஸ்வரங்க அதாவது பிராமணன் வீட்டுக்குள்ளே நுழையிறான்னா நெருப்பே நுழையிற மாதிரியான் ஏன்னா பிராமணன் எப்பவும் அக்னியை உபாசனை பண்ணுறான் ஹிரதயத்தில் ஞானாக்னிஹி விவகாரத்தில் பாக்கியமாக வந்து அக்னியை பூஜை பண்ணுறான் பூஜை பண்ணி பண்ணி கையிலேயே அக்னி இருக்குமா அதனால தான் சில பேர் இந்த கையால் ஆசீர்வாதம் பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அந்த காஞ்சி பெரியவரோட ஒரு படம் உண்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும் அந்த வினு வரைஞ்சது இப்படி ஒன்று இருக்கும் அதுக்காக இப்படி பண்றதில்லை கேரளாவில் நம்பூரிலாம் இப்படித்தான் பெரு ரெண்டு கையும் ஜெய்த்துடுவார் கோயிலில் யாரு போனாலும் இப்படித்தான் பெரு ஆசிர்வாரு வாட் எவர் இட் இஸ் பிராமணே ஹஸ்தே ஹோதவியம் பிர அக்னா வேவா சாகுதிஞ்சுயாத்து பாணி ஹோமம்னு ஒன்று இருக்குது ஒய்ஃப் இறந்து போயிட்டால் ஹோமம் அக்னியில் பண்ணக்கூடாது பிராமணன் கையை நீட்டச் சொல்லி அதில் நெய் விடுவோம் சாமவேதிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி நடக்கிறதோ தெரியாது எல்லாமே தகராறு இதில் நான் எதை போய் சொல்கிறது சாமவேதம் படிக்கிறவர்கள்லாம் வந்து ஒய்ஃப் இறந்து போயாச்சுன்னா பாஹியத்தில் இல்லை ஹோமம் பண்ணக்கூடாது அப்படி விதி இருக்குது மனைவி இருந்தால் தான் பண்ணலாம் மனைவி இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா பிராமணன் வலதுகையை நீட்டச் சொல்லி அதில் நெய் விடுவாள் அதுக்கு பேரே பாணி ஹோமம் அப்படின்னே பேர் எதுக்கு சொல்கிறோன்னா கையில் எப்போவுமே அக்னி இருக்கான் ஆஹா ஏதோ விஷயங்கள் பழக்கத்துல எல்லாம் சிலதெல்லாம் தேசாச்சாரம் சம்பிரதாயம் தர்மசாஸ்திரம் ஆஹா அதிதி பிராமண கிருகான் प्रविशति, அதிதியான பிராமணன் அக்னியை போல அக்னியே பிரவேசம் பண்ணுறதான் ஏன்னா எப்போவுமே ஞானா என்ன சொல்கிறது இந்த இந்த அக்னியை பூஜை பண்ணுறவன் தேவதா அக்னி அக்னி சர்வா தேவதா ஆஹா அக்னி தான் எல்லா தேவதைகளும் அக்னியில் இருக்கான் ஆஹா அக்னி சர்வா தேவதா ஆஹ் அக்னியே வர்றதுப்பா ஞாபகம் வச்சுக்கோ அந்த அக்னியை நுழையிறதுனால என்னென்ன தஸ்ய ஏதாம் சாந்திம் குர்வந்தி அந்த தஸ்ய பிராமணஸ் வைஸ்வானரூபிராமண அதிதேகே ஏதாம் சாந்திம் குர்வந்தி இந்த சாந்தியை பண்ணுகிறார்கள் என்ன பண்ணுறது வந்தவுடனே பிராமணனுக்கு கால பாதத்துக்கு ஜ பாதோ பாத்தியம் சமர்ப்பையாமி கையை கையை நீட்டச் சொல்லி கையால் அஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பையாமி ஆச்சமனம் பண்ணுறதுக்காக வேண்டி ஆச்சமனீயம் சமர்ப்பையாமி எல்லாம் பண்ணணும் அது பகவானே சாட்சாத் பகவானே வர்றதாக அர்த்தம் வேதமே வர்றது அக்னியை உபாசனை பண்ணுறவன் வராம் ஆகையினால அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் அப்படி சொல்லி அந்தனர் ஒழுக்கம்னே திருமந்திரத்தில் ஒரு பகுதி இருக்கு அந்தனர் ஒழுக்கம் வேதியர்க்கு அழகு வேதமும் ஒழுக்கமும் ஆச்சாரஹீனம் நப்புனந்தி வேதாகா ஒழுக்கமில்லாத பிராமணனை வேதங்கள் காப்பாற்றாது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு அதனால் என்ன பண்றாருனா சாந்திம் குர்வந்தி ஒழுங்கா இருந்தா அதெல்லாம் பிரயோஜனம் அவனுக்கு சாந்தி பண்ணணும் ஹே வைவஸ்வத்தை உதக்கம் ஹர ஆர்டர் பண்ணுறாங்க லோட்டு ஆகையினால் ஹர கொண்டு வா அப்படின்னு சரி பண்ணலைன்னா இப்போ என்ன ஆகும் மரியாதை பண்ணலைன்னா என்ன ஆகும்னு எல்லாம் போய்டும் அப்படின்னு உபநிஷத் வந்து அதிதி பூஜையினுடைய முக்கியத்துவத்தை பிரசங்கவசாத் உபதிஷதி பேச்சு வாக்கலை உபனிஷத் சொல்ற வாக்களை ஒரு வேல்யூ சொல்றது அதிர் திஷ்ட தித்வாரே அப்போ கிருணாதி யோ நரஹ ஆபோஷனம் சுராபானம் அன்னம் கோமாசபக்ஷம் இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது வீட்டு வாசல்ல விருந்து புறத்திருக்க தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பல என்று திருவள்ளுவர் சொன்னார் அமதமே கிடைச்சாலும் வெளியில விருந்தாளி இருக்கிற போது சாப்பிட்டையான அது சாப்பிட வேண்டியதில்லை அமிர்தமே கிடைச்சாலும் வேண்டாங்கிறது விருந்து புறத்திருக்க சாவா மருந்தனினும் வேண்டற்பாலென்று வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அப்படி பழமொழி இருக்கு நம்ம பாரத தேசத்தினுடைய ஒரு பெரிய பெருமை என்னன்னா நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலோ விருந்தா வந்தவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் சாப்பாடு போடணுங்கிறது நம்மளுக்கு எல்லோருக்கும் ரத்தத்திலேயே ஊறி இருக்குது எல்லோருக்கும் எல்லா சமூகத்துக்கும் இருக்குது அந்த சுவாவம் வெத்தலபா கொடுக்கறது ஜலம் கொடுக்கறது வந்த உடனே இதெல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் நமக்கு இயல்பாகவே இருக்குது இயல்பாகவே இன்னொரு குணமும் இருக்குது அதான் பொறாமை இன்னொருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அதுவும் எல்லோருக்கும் இருக்குது எல்லோருக்கும் பாரத தேசத்தில் அத்தனை பேருக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம் விருந்தோம்பல் எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கெட்ட குணம் பொறாமை அதனால்தான் சேர்ந்தே வாழ முடியல பாரத தேசத்தினுடைய ஒரு பெரிய ஷாபக்கேடாக இருக்கிறது பொறா இத்தனைக்கும் நம்மக்கிட்ட பொறாமையை பற்றி நிறைய புஸ்தம் இருக்குது பொறாமை கூடாதுங்கிறதுக்கு ஆனால் நிறைய பொறாமை தான் பலமாக இருக்குது போயிட்டு போய்ட்டு பொறாமையை குறித்து நமக்கு ஏன் பொறாமை பொறாமைனா பொறுக்காத தன்மைன்னு அர்த்தம் பொறுத்துக்க முடியாத தன்மைக்கு பேர் தான் பொறாமை அப்படின்னு பேர் இன்னொருத்தருடைய வளர்ச்சியையோ இன்னொருத்தருடைய அறிவையோ செல்வத்தையோ கண்டு பொறுத்துக்க முடியாத தன்மைக்கு பேர் தான் பொறாமை அப்படின்னு பேர் இந்த மந்திரம் வர்ணனை பண்ணுறது அதிதி பூஜை பண்ணலேன்னா ஏற்படக்கூடிய கெடுதல்களை இந்த மந்திரம் சொல்கிறது எஸ் கிரகே பிரண அனஸ்னன் வசதி திய புருஷஸ் அல்பமேத புருஷஸ் ஏதத்து விர்தே நல்லா கவனித்து படிக்கணும் எஸ் கிருகே எவனுடைய வீட்டில் பிராமணஹா பிராமணன் அஸ்னன் வச பிராமா நீங்கள் போ என் சொல்றாங்களே இது அப்படின்னு தோணும் போட்டுக்கோங்க நமக்கு எப்போ பார்த்தாலும் பிராமணன்னா உடனே ஒரு இல்லை அவங்கள பத்தியே சொல்லிக்கிறாங்க ஐயர்களை பத்தியே பேசிக்கிறாங்க ஐயர் ஐயர் ஐயராக எல்லாரும் அதிக தயார் ஐயர் ஐயராக இருக்கிறது இல்லையே அதனால பிரச்சனையா இருக்கு ஆதிசங்கரர் சொல்றார் பிராமணனும் க்ஷத்ரியனும் ஒழுங்காக இருந்தால் சமூகம் நல்லா இருக்குங்கிறார் அதனால தான் நம்ம பூஜைகள்லேயே அது நான் தமிழை போய் மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அது ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அரசியலும் ஆன்மீகமும் சரியாக இருந்தால் சமுதாயம் உருப்படும் அப்படி சொல்லிவிடுறது வம்பே இல்லை இது பிராமணன் உடனே இதாக வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் பாரதியாரும் பாடி வச்சுட்டு போயிருக்கார் அல்ல பிராமணன்னா நீங்கள் நல்லவன் வீட்டுக்கு ஒரு நல்லவன் வந்து அவனுக்கு சாப்பாடு போடலைன்னா சொல்கிறார் அதனால் நீங்கள் அப்படியும் எடுத்துக்கோங்க எஸ்ய கிருஹே பிராமணா அனஷ்ணன் வசதி நான் உனக்கு இருக்க இடம் கொடுக்குறேன் ஆனால் சாப்பாடெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம தேசத்தோட தர்மம் ந கஞ்சன வசதாச்சீத தத்விரம் தஸ்மாக ம்ாப்னுயாத் என்ன சொ வீட்டில் தங்கறத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லாதே அது ஒரு விரதம் தங்குறதுக்கு இடம் கொடுத்தா மாத்திரம் போடாது சாப்பாடு போடணும் அதனால வீட்டில் எப்போவுமே உணவு பொருளை சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ந கஞ்சன வசதக் தத்விரம் தஸ்மாத் ஜயா கயாச்ச ம்ானுயா் அன்னத்தின பூஜை பண்ணுங்கிறது அராஸ்ம அன்னமித்தே தை முகோம் ராதம் முகத்தோஸ் அன்னகும் ராதியத்தை ஏ தை அதிகமாக கொடுத்தா உனக்கு அதிகமாக கிடைக்கும் மத்தியமமாக கொடுத்தா மதியமமாக கிடைக்கும் ஏதத்வை முகத்தோ ஏதத்வா அந்தத்தோ அன்னகும் ராத்தம் கஞ்சிதான் கொடுப்பேன் அப்படின்னா அந்தத்தோஸ்மா அன்னகும் ராத்தியத்தே வீட்டில் முதலாளிக்கு ஃபர்ஸ்ட் டிகாஷன் அப்புறம் அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் டிகாஷன் தேர்ட் லெவலில் இருக்கிறவனுக்கு மூணாவது தடவை டிகாஷன் ஊருப்பிட்ட மாதிரி தான் அது மந்திரம் பாருங்கள் எப்படி சொல்கிறது பாருங்கள் ஆஷா பிரதீஷே ஆஷா பிரதீட்சை சங்கராச்சாரஸ்வரர் அகரணே பிரத்யவாயா ஸ்ரூயத்தே பண்ணலேன்னா இது பிரத்யவாயம் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் தப்பாக பண்ணினாலும் காரியம் கெட்டு போகும் அதுக்காக பண்ணாமல் விட்டுடலாமேன்னா த பண்ணினா தானே தப்பு பண்ணாமே விட்டுட்டா அப்படின்னா பண்ணாமல் போனாலும் மாட்டிப்பேன் தப்பாக பண்ணினாலும் பண்ணலனாலும் தப்பு என்ன பண்றது சரியா பண்ணு செய்வன திருந்த செய். திருந்தே இதை பற்றி அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் ஓம் சகனா பவத்து சகன்தூ சஹ வீரியங்கரவா வகை ओम शांति शांति शांति தேஜஸ்வினீத்தமஸ் மாஷாவை ஓம் ஹரி ஓம் ஆதிகுநீ